சச்சிதானோத்தியேத்தே தாத்தய விநாய் ஸ்ரீ கிருஷ்ணா வய நும சுப்பைக்குமோ யோகேஸ்வரோ மலப்பு புருஷோ வரமாத் கரபாஜன தொடர்ந்து உபதேசத்தை செய்கிறார் நிமிச்சக்கரவர்த்திக்கு ஹம்சஹா இந்த கிருத்த யுகத்தில் அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுனாலையும் நான் தான் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சு தியானம் பண்ணுறவனுக்கு சம்சார துக்கத்தை நீக்கிறதுனாலேயும் எல்லா சரீரங்கள்லையும் போகிறதுனாலையும் ஹம்சன் அப்படின்னு பகவானுக்கு பேர் அவருக்கு சுப்பர்ணகான்னு இன்னொரு பேர் முதல்ல ஹம்சஹான்னு பேர் கிருதயுகத்தில் அப்புறம் சுப்பர்ணஹான்னு இன்னொரு பேர் இருக்குது காரணம் என்னென்னா அவருக்கு தர்மம் அதர்மம் அப்படின்னு ரெண்டு அழகான ரக்கைகள்லாம் இருக்கிறதுனால அவருக்கு சுப்பர்ணஹான்னு பேர் வைகுண்டஹான்னு இன்னொரு பேர் பலவிதமான மாயைகளோடு இருக்கிறதுனால வைகுண்டன்னு பேர் தர்மஹா உலகத்தையெல்லாம் தாங்கிறதுனால தர்மன்னு பேர் யோகேஸ்வரஹா அஷ்டாங்க யோகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறதுனால யோகேஸ்வரன் அப்படின்னு இன்னொரு பேரு அமலகா அமலகான்னு சொன்னா மாசற்றவர் எந்த விதமான ராகத்வேஷம் முதலான மாசிகள் அஜானம் சந்தேகம் இது போன்ற மாசிகள் எல்லாம் கிடையாது புறமாசைகளும் இல்லை அகமாசிகளும் இல்லாத சுத்தமான சுரூபம் அப்படின்னு அர்த்தம் மனுஹு மனுகுன எல்லாராலையும் சிந்திக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால மனு மந்திர ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் மந்த்ரஸ்வரூபமாக இருக்கிறதுனால மனுகுன்னு பேரு ஈஸ்வரஹா அகண்ட ஐஸ்வரியத்தோடு இருக்கிறதுனால எல்லையில்லாத ஆளும் தன்மை இருக்கிறதுனால ஈஸ்வரன் அப்படின்னும் புருஷகா எல்லாருடைய சரீரத்திலையும் அந்தரியாமியாக இருக்கிறதுனால புருஷன்னும் அவ்யக்தகா இந்திரியங்களுக்கு புலப்படாத தன்மையினால அவ்வக்தஹும் பரமாத்மா இரமாத்மா என்றும் கீயதே. அவர் சொல்லப்படுகிறார் இதெல்லாம் பகவானுட நாமாக்கள் கிருதயுகத்துல பகவானுக்கு ஹம்சஹா சுபர்ணா வைகுண்டா தர்ம யோகேஸ்வர மனு ஈஸ்வரா புருஷா அவ்வக்தா பரமாத்மா இயயத்தே அஹா ஹம்சா ஒன்று சுபர்ணா ரெண்டு வைகுண்டா மூணு தர்ம நாலு யோகேஸ்வரா அஞ்சு அமலா ஆறு ஈஸ்வரா ஏழு புருஷா எட்டு அவக்தா ஒன்பது பரமாத்மா பத்து பத்து திருநாமங்கள் புகழ்ந்து சொல்லப்படுகின்றன இது கீயத்தே கிருத்தயுகே ஏதானி நாமானி கீயந்தே அப்படின்னு நம்ம சொல்லணும் கிருத்தயுகத்தில் பகவானுக்கு இத்தனை நாமாக்கள் சொல்லப்படுகின்றன இந்த ரூபத்தை சொன்னார் அப்போ பகவான பூஜை பண்ற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னார் பகவானுடைய பெயர்களை எல்லாம் கிருதயுகத்துல எப்படி இருக்கும்னு சொல்றார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாம பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் ஹம்சஸ் பர்ணோமை குண்டஹ ஈஸ்வர புருஷோ பரமாத்மதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக